ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் ஒரு தலைப்பு மன்றாட்டு சொற்பொழிவு எசமன் ஆன் ஃப்ரையர் வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு ஐந்தாம் அத்தியாயம் முதல் பன்னிரண்டு வசனங்கள் அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேலே ஏறினார் அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது அவர் தமது வாயைத் திறந்து அவர்களுக்கு உபதேசி சொன்னது என்னவென்றால் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இறக்கம் பெறுவார்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே இன்றைய மனப்பாட வசனம் பிலிப்பிய நான்காம் அத்தியாயம் ஆறாம் வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் பி ஆன்சியஸ் ஃபார் நத்திங் பட் இன் எவ்ரி திங் பை பிரேயர் அண்ட்ளிகேஷன் தேங்க்ஸ் கிவிங் லெட் யுவர் ரெக்வெஸ்ட் பி மெய்ட் நோன் அண்ட் காட் இன்று அக்டோபர் இரண்டாம் நாள் இந்திய தேச தந்தை காந்தியடிகளின் பிறந்த நாள் அவர் விரும்பி வாசித்த வேத பகுதி இயேசுவின் மலை சொற்பொழிவு அதாவது மலை பிரசங்கம் இன்னும் இதின் ஒரு பகுதியான பாக்கிய வசனங்கள் அதாவது மூன்று முதல் பத்து ஐந்தாம் அத்தியாயத்தின் மூன்று முதல் பத்து வசனங்கள் சென்னையில் உள்ள காந்தி நினைவகத்தில் உள்ள கல்வெட்டில் செதுக்கப்பட்டுள்ளன மத்தேயு ஐந்து முதல் ஏழு அத்தியாயங்களை மன்றாட்டு சொற்பொழிவு எ செர்மன் ஆன் ஃபிரேயர் ஜெபத்தை ஒரு பிரசங்கம் என்று சொன்னால் அது தவறில்லை வேறு எதையும் விட நமது ஆண்டவர் இந்த பிரசங்கத்தில் ஜபத்தையே விரிவாக போதித்துள்ளார் கர்த்தருடைய ஜபம் இப்பிரசங்கத்தில் இதயம் போல் அமைந்துள்ளது ஐந்து ஆறு ஏழாம் அத்தியாயங்களிலே மலை பிரசங்கம் உண்டு அதிலே ஆறாம் அத்தியாயத்திலே ஒன்பது முதல் பதிமூன்றாம் ஏறத்தாழ நடுவிலே கர்த்தருடைய இருக்கிறது ஜபத்திற்கு கர்த்தர் நம் வாழ்வில் விரும்பும் முக்கியத்துவம் பிரியமானவர்களே அது இணையற்றது இப்பிரசங்கத்தில் உள்ள ஜெப வசனங்களை இன்றும் இனி வரும் நான்கு நாட்களும் நாம் சுருக்கமாக தியானிப்போம் முதலாவது ஐந்தாம் அத்தியாயம் ஆறாம் வசனம் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் தனி பரிசுத்திற்காகவும் செயலில் நேர்மையாக இருக்கவும் முக்கியமாக நாம் செவிக்க வேண்டும் உடற்பசி தாகம் இவை எல்லாவற்றையும் விட நேர்மையையும் புனிதத்தையும் அதிகமாய் நாம் வாஞ்சிக்க வேண்டும் அதைத்தான் பசி தாகம் என்று ஆண்டவர் குறிப்பிட்டார் ஜபமும் தூய வாழ்வும் ஒன்றிணைந்தவை ஒன்றில்லாமல் ஒன்றில்லை என்றார் ஜப வீரர் பக்தன் ஈஎம் பவுன்ஸ் என்பவர் பிரேயர் அண்ட் அ ஹோலி லைஃப் ஆர் ஒன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஒன் இஸ் தி ஆப்சன்ஸ் ஆஃப் தி ஆதர் என்று எழுதினார் அடுத்து மத்திய ஐந்தாம் 8 எட்டாம் வசனம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் கவனமின்றி துவங்கி துவங்கிவிடக்கூடாது பொல்லாங்கு நம்மில் உண்டோ என்று காண இதயமும் மனதும் அமைதிப்பட வேண்டும் தேவனே என்னை ஆராய்ந்து பாரும் O God. என்றே நம்முடைய ஜபம் துவங்க வேண்டும் மறைக்கப்பட்ட பாவங்கள் ஜபத்தை மலடாக்கும் அவை இறைவனது முகத்தை மறைத்துவிடும் எனவேதான் ஏசாய ஐம்பத்தி ஒன்பதாம் இரண்டாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகின்றன உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கின்றன ஆம் பிரியமானவர்களே எ ப்ரேயிங் மேன் வில் ஸ்டாப் சின்னிங் அண்ட் அ சின்னிங் மேன் வில் ஸ்டாப் ரேயிங் ஜெபிக்கும் மனிதன் பாவம் செய்வதை நிறுத்துவான் பாவம் செய்து கொண்டே இருக்கும் மனிதன் ஜெபிப்பதை நிறுத்துவான் அடிக்கடி நீங்கள் நேரம் எடுத்து தனித்து ஆண்டவருக்கு முன்பாக முழங்காலில் நின்று உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பாருங்கள் தினமும் ஆராய்ந்து பாருங்கள் வாரத்திற்கு ஒரு முறை கூடுதல் சற்று நேரம் எடுத்து எனவேதான் ஆதி பக்தர்கள் தங்கள் ஜப வாழ்விற்கு கோட்பாடாக வைத்திருந்தார்கள் டேக் டைம் டு பி ஹவுலி தூய்மை பெற நாடு இன்னொரு வசனம் அத்தேயோ 5, 23, 24 நீ பலிவேலிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவுண்டு என்று அங்கே நினைவு வந்தால் முன்பு உன் சகோதரனுடன் ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து ஜபம் என்பது ஒரு பலிபீடம் ஆபேலோடு ஒப்புரவாகும் வரை ஆண்டவர் காயினின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஒப்புரவாகுதலை பற்றி பேசும்போது தவறு யார் பக்கம் யார் முதலாவது போய் மன்னிப்பு கோர வேண்டும் என்று விவாதிப்பது தகாது பலிபீடத்துக்கு வரும் நபரே ஒப்புரவாகுவதற்கு முதற்படி எடுத்து வைக்க வேண்டும் தாக்கப்பட்டது நீங்களாக இருந்தாலும் சரி தாக்கியது நீங்களாக இருந்தாலும் சரி இந்த மத்தையை ஐந்து இருபத்தி மூன்று இருபத்தி தாக்கியது நீங்கள் ஆகவே உங்கள் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு இன்னொரு இடத்திலே மத்தையு பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே ஏசி சொன்னார் உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் என்று சொல்லுகிறேன் ஸோ நாம் மற்றவர்களை தாக்கியிருந்தாலும் தாக்கப்பட்டிருந்தாலும் பலிவிடத்திற்கு ஆண்டவருடைய பிரசனத்திற்கு முன்பாக யார் வருகிறார்களோ அவர்கள் முதல் படி எடுத்து இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த நபரோடு போய் தங்களை தாழ்த்தி மன்னிப்பு கோரி ஒப்புரவாக வேண்டும் கடவுளோடும் மனிதரோடும் சரியாக இருப்பதே நல்ல மனசாட்சியாகும் நல்ல மனசாட்சி ஒரு பெரிய ஆசீர்வாதம் தேவனுக்கு முன்பாக மட்டுமல்ல மனிதருக்கு முன்பாகவும் நம்முடைய மனசாட்சியை சுத்தமாக காத்து கொண்டால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் தேவையற்ற குற்ற உணர்விலிருந்து நாம் தப்புவிக்க முடியும் ஜபத்திலும் தியானத்திலும் நமக்கு எந்த விதமான நாம் முன்னேறி கொண்டிருக்க முடியும் எனவே இந்த நாளிலே தானே நீங்கள் யார் யாரோடு ஒப்புரவாக வேண்டும் யார் யார் இடத்திலே மன்னிப்பு கோர வேண்டும் யார் யாரிடத்திலே நீங்கள் தவறாக எடுத்துக்கொண்ட பொருட்களை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று ஒரு பட்டியல் தயாரித்து உங்களை தாழ்த்தி காரியங்களை சரி பண்ணுங்கள் இங்கே கீர்த்தனையிலே ஒரு பாடல் உண்டு அதில் உள்ள வரிகளை நான் வாசிக்கிறேன் உண்மை மனதோடு கெஞ்ச உலகண்ணமெல்லாம் அகற்றி உரிமையே மிஞ்ச தொன்மை ஆயக்காரன் போல் பவததோஷ மகள திருரத்தம் உள்ளிஞ்ச ஜபசிந்தை என்னில் தாரும் தேவா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் மகாபரிய தேவனே உங்களுடைய குமாரனா இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்த மலைப்பிரசங்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் அந்த மலைப்பிரசங்கத்திலே மற்ற ஆன்மீக பயிற்சிகளை விட ஜெபத்தை குறித்து அவர் ஏராளம் போதித்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அவர் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டுவரே எங்களுக்கும் உமக்கும் இடையிலே உள்ள பாவங்களை நாங்கள் அகற்றிவிட உதவி செய்யும் நீதியின் மேல் எப்பொழுதும் பசிதாக உள்ளவர்களாயிருக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும் மனிதரோடு எந்தெந்த பகுதிகளிலே நாங்கள் ஒப்புரவாக வேண்டுமோ அந்தந்த பகுதிகளிலே ஒப்புறவாகி காரியங்களை சரி செய்ய நல்ல மனசாட்சியை எந்த கரையும் செலுத்தியாவது நாங்கள் பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் தொடர்ந்து இன்றும் வருகிற நான்கு நாட்களிலும் நாங்கள் சிந்திக்க போகிற இந்த ஜபத்தை குறித்த ஆழ்ந்த சத்தியங்களை அடிப்படை சத்தியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நெடுகவை அப்பியாசிக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விதாவே ஆமேன்